யும் திரயுகம் காணல் மரணாராய் ஆயுமருலகம் தொஞ்சலும் நே துஞ்சாயும் வயலமயம் நீயும் திருமறால் நெஞ்சம் கோள் பட்டாயே ஆயும் காணல் மரணாராய் ஆயும் அமருலகம் தொஞ்சலும் நே மீதூரயம் மேபோல் நீயும் திருமாலால் நெஞ்சம் கோள் பட்டாயே கோள் பட்ட சிந்தையாய் கூர்வாய வண்ணிலே ஷழ்பட்டயாமங்கள் ஷராதி ரங்குரியாழ் பட்டயம் மேபோல் நீயும் அரவணையான் தாழ் பட்ட தந்துழாய் காமம் காமுற்றாயே மு கையறவாடு எப்பகல் நீ முற்ற குிலாய் நெஞ்சுருகி எங்குரியாய முத்த தென்னிலங்கை ஊட்டினான் தாழ் நயந்த யாமுத்துத்தாயோ வாழிகன கடலே கடலும் மலாயம் விசம்பம் துழாயம்போல் சுடர்களிராப்பகல் ால் தன் வாடா நல்கொழ்படையாழி அம்மானை காண்பாண் உடலம் நாயுற்றாயோ ஊழிதோரூழியே கூடிதோரோழி உலகுக்கு நீர் கொண்டு தோழியரும் ஞாமும் போல் நீராய் நகழ்கின்ற ஆழிய வாணமே நீயும் மதுசூதன் பாழிமயில் பட்டவன்கண் பாசத்தாள் நைவாயே நைவாய எம் மேபால் நாள் மதிய ாம சொல்லி அழுவமை நீ நடுவேன் வகையில் கொடிதாயனூழி மாற்றான் மலிற்று திணி வண்ணம் மானீர்கழிய போய் மருளொற்றிரா பகல் தொஞ்சிலும் நீருஞ்சாயளம் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருணையால் ஆழாந்து நந்தாயே நொந்தாரா காதல் நோய் மெல்லாவிள் உளர்த்த நந்தா விளக்கமே நீயுமழியத்தாய் தாமரை தடங்கள் செங்கணிவாயம்பெருமான் அந்தாமல் தந்துழாய் ஆசையால் உன்பாலே வீட் தொழிந்திளந்து மறுதிட போய் மண் அளந்த மூவா முதல்வா இனியம்மை சோரே சோராதயப் பொருட்கம் ஆதியாம் ஜோதிக்கே ஆராத காதல் குருகூர் கோபாயம் சொன்ன அவ தொழில் சோறார் விடாறு கண்டே வைகுந்தம்னவே சோராடைய பொருட்கம் ஆரியாம் ஆராத காதல் குருகோச்சட கோபாயிரம் சொன்னார் அவரார் விடார்கண்டே வைகுந்தம் திரு நனவே தென்னன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீதியான் எம்பெருமான் வேண்டும் எல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே என் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீதி என் பெருமாள் உடனுண்ட நம் கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே ஏ பாவம் பரமே ஏழுலகம் ஏ பாவம் செய்து அருளால் அளிப்பாரா பாவம் அற்கு பிச்சபை கோபால கோளரி ஏரண் ஏரனை பூமகள் தன்னை வேறின்றி தொட தன்னுள் வைத்துட நிமின் கொண்ட மால்தனில் மிக்க தேவமுடதே பொருளும் படைக்க பூவில் நான் முகனை படைத்த பெருமானை கல்லால் பூபும் பூசணையும் தகுமே தகும் சேர் தன் தனி முதலின் உள்ளே மிகும் தேவம் எப்பொருளும் படைக்கோ தாமரை கண்ணன மிகுதி மேலறிவாரியவரே எவரும் ஜாபயம் எல்லா பொருளும் கவர்வின்றி தன்னுள் ஒடுங்கனின்ற வெள்ள சுடர் மூர்த்தி அவரெழி ஏழுலகம் கொள்ளும் வள்ளல் வல்வயிற்று பெருமாள் அறிவார் அவந்தன் கள்ளமாய மனக்கருத்தே வருத்தில் தேவம் எல்லா பொருளும் வருத்தித்த மாய பிரான்கு நிலமோ உலகம் தம்முள் இருத்தி கண்ண பெருமான் சேர்க்க செய்து தன் உந்தியுள்ளே முகன் இந்த ஆக்கினான் தெய்வ உலகுகளே அல்வாயம் மயம் ஏழுலகம் தோற்றிய இறைவென்று நான் முகன் இந்திரன் வாணவர் உள்ளூர்து கடல் பணிந்தே துவரே ஏத்தையுலகம் கொண்ட கோலக்கோத்தனை குருகோற் சொல் ஆய்தவாயத்துடன் ஏ தவல்லவர்க்கு இல்லையோ ரூ ஏத்தயுலகம் கொண்ட கோலக்கோத்தனை குருகோற் சொல் ஆய்தவாயத்துவபத்துடன் மே ஊனில் வாழுயிற நல்லபோ முன்னைப் பெற்று வானுளார் பெருமான் மதுசூதனன் நம்ம யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலம் நெய்யும் கண்ணல அமுதமுத்தேன் ஊனில் வாழ நல்ல போ உன்னைப் பெற்று வானுளார் பெருமான் மதுசூதனன் நம் மனம் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனம்பாலும் நெய்யும் கண்டல அமுதமத்தேக்தார் மிக்க இளையாய மாமாயா ஒக்தாய் எப்பொருட்குமுயிராய் பெத்த பத்தாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தானி செய்தன அடியேன் அறியா காலத்துள்ளே அடிமைக்க அன்பு செய்வித்து அறியாம மாயத்து அடியேன வைத்தாயாய குரலாய் நிலம் மாவழி மூவடை என்ன அறியாம வஞ்சித்தாய் எனதாவிள் கலந்தேன் எனதா வியுள் கலந்த பெருநல்லுறவிக் கை மாறு எனதாவிழிந்தேன் இனி மீழ்வரென்பதுண்டே என பொழிலேழுந்தாய் என கொண்டா கிணையே இனி யார்ஞங்களால் எடுக்கலாதவெந்தாய் கனிவார் வீட்டின்பமே என் கடல் படா அமுதே ஏன் வாழ் முதலே பொழிலேழு மேணமுன்னாய் நுனியாறுகாட்டில் வைத்தாய் உணபாதம் சேர்ந்தேன் சேர்ந்தார்த்தேனகற்கு அருணஞ்சத்தின் மதியை தேர்ந்தார்த்தம் மனத்து பிரியாதிரைந்தே போகல் வடச்சுடரைஅரக்கியமோ கேழ்ந்தாயை அடியே நடந்தேன் முதல் முன்னமே முன்னல் யாழ்வையில் நூல் நரம்பின் முதிர் சுவையே பன்னலார்பயிலும் பரநே பவித்திரனே அமுதே கார் முகிலே என் கண்ணா நின்னலே என்ன நீ குறிக்கொள்ளே குறிக்கொழிஞங்களால் என ஜோடி செய்தவமும் கிரிக்கொண்டு பிறப்பே சில நாளிலே சனஞ்சாய் கொண்ட வெண்ணவால் ஒளி துண்ணிக்கொண்ட நெஞ்சனாய் பிறவித்துயர் கழிந்து படிவார்த்தந்துடாய் கண்ணன் பின்னவர் பெருமான் படிவான மிரந்த பரமன்பவித்திரஞ்சு யார் நோய்கள் படிந்து குடைந்தாடி அடியேன் வாய் மழுத்து பருகி கழித்தேனே கழுப்பும் கவர்வுமற்று பிறப்பு பிணிமு பிறப்பற்று ஒளி சோதியுமாய் உடன் கூடுகளோ கேவான நிலம் சுடரா அடியார்கள் குழாங்களை குழாங்குள் பேரக்கன் குலம்பீஷ முனிந்தவனை குழாங்குள் தென் குருகோர் ஷடகோபந்தெரிந்துரைத்தாயிரத்து உடன் வாழி குழாங்களாயேருடன் கூட நில் நாடுமினேங்குள் வேரக்கண் குளம்பீயமுனிந்தவனை குழாங்குள் தென் குருகோர் சடகோபந்தரிந்துரைத்தாங்களாயிரத்துமுடன் பாடி குழாங்களாயேருடன் கூட நில் நாடுமினே ஆடி ஆடி அகங்கரைந்து ईश पाडी पाडी कन्नेरमलगे यंगम नाडीनाडी नरसिंघा वेन्ने वाडीवाड़ यववानुदले आडीहाडी अहम गरैंदे ईश पाडी पाडी कन्नेरमलगे यंगम नाडीनाडी नरसिंघा वेन्ने वाडीवाड़ உம்மை காணுமா நெய்கின்ற ஆயிரம் தோல் துணை தேர் உம்மை காண நீர் இறக்கமிழே இரக்கமனத்தோடு எரியானை அறக்கமிழுகம் ஒக்கமிப இறக்கமிழே இதற்கன் செய்கேன் அலக்கிலங்கை செற்றிருக்களங்க சற்றவனே என்னும் பெண்ணும் மலங்கோ தாய் உள்ள கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்வளே இவழிரா பகல் வாய் வரி தனகுவள கண்ண நீர் கொண்டான் தன்ன்துழாய்கொடே என தவளவன் தகவுகளே தகவுடையவனே எண்ணம் பெண்ணும் மிக விரும்பும் பிரான் என்ன என தகவல் நின்ளே உள்ளுழவி உலர்ந்துலர்ந்து என வள்ளலே கண்ணனே என்ன நல்லே கிடந்தாயண்ணம் என கல்விதான் பட்டவஞ்சனையே வஞ்சனே எண்ணம் கைதொழும் தன நஞ்சம் வே நெடுதுயிற்காஞ்சனை வாஞ்சான உம்மை தஞ்சமென்று இவள் வாட்டனவே பட்டபோது எழுபதறியாள் விரைமட்டலர் தந்துடாயன் வாட்டவாய் நுதிரேமையே நுமதட்டை வேடை இராப்பகல் கண்ண நீரு கொண்ட இளங்கசே இவள் கொண்ட வாட்டேன்மிலே ஆட்டமிழ் புகழ் வாமனனை இசகோட்டி வஞ்சட கோபஞ்சொல் பாட்டு ஓர் ஆயிரத்தி பத்தால் அடிசூட்டலாக புகழ் வாமணனை ஓர் ஆயிரத்தி பத்தால் அடிசூட்டா அந்தாமவே அந்தாமத்தன்பு செய்து என்ன விசேரம் மானுக்கு அந்தாம பாகள்முடி சங்கு ஆடி நூலாரமுள செந்தாமரை தடங்கள் செங்கணிவாய் செங்கமலம் செந்தாமலை அடிக்கல் செம்புடம்பே அந்தாம தன்பு செய்து என்ன விசேரம் மானுக்கு அந்தாமல் முடி சங்கு ஆடி நூலார முல சந்தாமரை கை கமலம் அயனிடமே கோப்போ உருவிடமும் கலந்தானுக்கு என்னுள் கலந்தவன் சங்கரிவாய் சங்கமலம் மின்னும் ஜுடர் மனைக்கு கண் பாதம் கைகமலம் அண்ணி வேலகம் வயிற்று நுழா தன்னுள் களவாதது பொருளும் தானிலாய எப்பொருளும் தானாய் மரரக கொண்ட மக்கம் அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம் எப்பொழுதும் ஆண்டோழியோனிதரும் அப்பொழுதைக் காது என் ஆரபமுதமே ஆராபமுதமாய் அல்லஹியுள் கலந்த காராகரு முகில் போல் கண்ணனுக்குண்பாதம் கைகம் பேராணில் முடினான்டபலவே பலபலவே ஆபரணம் பேரம் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் கண்டு கேட்டென்பம் பலபலவே ஞானமும் பாம்பனமேலார்த்தே பாம்பன மேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்தருவ காம்பனக்கா ஏருடனே மராமரமேழை ததுவேழைய தந்துடாய் பொன்முடியோரே பொன்முடியோரேற்றை எம்மகினால் தடந்தோள் தன் முடிவொன்றில்லார தந்துடாய்மாலயனை என் முடிவு காணாதே என்னு கலந்தானை சொல் முடிவு காணேன் சொல்லுவதன் சொல்லீரே சொல்லேரன் எம்மானை என் ஆவியாவிதனை எல்லையில் சீர் என் கருமாணி கச்சுழரை பிறக்கறைய வேண்டுமாய் அள்ளி மலர் விரையோத்து ஆனல்லன் பெண் அல்லனே ஆனன் பெண் அல்லன் அல்லா அழியுமல்லன் காணலு மகான் உல நல்லன் இல்லை அல்லன் வேணுங்கால் கூறுதலே கூறுதல் என்றாரா கூறுதலேமேபி குருஹூட்சடகோபனு ஓர் ஆயிரத்து வல்லாருந்தமே கூறுதல் அன்றார குடக்கோத்தமனை கூறுதலேமேபி குருஹூச்சடகோபனு வந்தே ஓர் ஆயிரத்து கூறுதல் வல்லாருளரேன் கூறுவர் வைகுந்தமே வைகுந்தமணி வண்ணனே என் பொல்லாத்திருக்குறளாயுள் மண்ணி வைகம் வைகல் தோற அமுதாய மகேந்தா வருந்தேமை உன்னடியார்க்க தேர்தல் சுரர்க்க தேகுந்தா உன்னை நான் பிடித்தேன் கல்சை கணவே வைகுந்த மணி வண்ணனே என் பல்லா திருக்குறளாய அமுராந்தா வரை அசுர தேகுந்தா உன்னை நான் பிடித்தேன் கல்சை கணவே சிக்கன சிறுரிடமும் புறப்படாக தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கி புகந்தளற் பெண் சுடர் விளக்காய் துளக்கற்ற முதமாய் எங்களுக்கரையான் என் பயந்தாமரை கண்ணனை அமரைக் கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை துளாகை விரைப்பூ மருவி கண்ணி எம்பீரானாய்பொன் மலையாய் மாமரவினங்கே உள்ள வணங்கினே வள்ளலே வள்ளலே மதுசூதனா என் மரதகமலையே உணனினை தள்கள் தந்தையந்தாய் உன்னயங்க நம் விடுக பொன் புகழ் குடைந்தாடி பாடி உள்ள நோய்கள் எல்லாம் துறந்து போந்திருந்தேன் உயிர்ந்து போந்த உழப்பிலான வெந்தேவினகளை நாசம் செய்து உணகந்தமிழ் அடிமை அடைந்தேன் விடுவேன் பயந்தலையாடரவணமே பார் கடல் யோகித்திரை சிந்த செய்தவெந்தாய் உன்னை சிந்த செய்து செய்து உன்னை சிந்த செய்து செய்து உகந்து வந்தடிய நுள் புகுந்தான் அகல்வான் மல்லனினார் நோய்கள் எல்லாம் துறந்து எமரு மேலே பிறப்பும் விடியாவே நரகத்தேர்தல் மாறினரே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடிய அடைந்துள்ளே ஈரிலின் வள்ளம் பல்முடாகங்கள் நேரவே உன்னு கேளந்தாய் இந்தள் நின்றாய் இளங்க சற்றாய் மராமரம் பெய்ந்தாளேடுவ ஒரு பாலி கோத்தவில்லாம் தார் தன்னந்துடாய முத உன்னை என் குடைத்தவரே இனி எங்க போகின்றது போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகினாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேன் ஆகி நோல்புகள் நாதனே பரமா தன் முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை புகழ் நன்னித்தென் குருகூர் சடகோபன் மாறஞ்சொன்னில் சோர் விளந்தாதி ஆயிரத்து பத்தி சயிடம் பண்ணில் பாடவல்லாரவர் கேசவந்தவரே கண்ணித் தன் நந்துழாய் முடி கமலத்தடம் பெருங்கண்ணனை புகழ் நன்றி தென் குருகூர் சடகோபன் மகரஞ்சொன்னே ஆயிரத்து பத்தி சயடன் பன்னெர் பாடவல்லவர் கேசவந்தமரே கேசவந்தமர் கேழ்மேலமரடு பிறப்பே மாசு திருச்சி பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்ற வாய் சடன் கருவாணிக் கமன் செங்கோழ கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரான நாராயணனாலே சபந்தமர் கீழ் மேலமர பிறப்பம் மாசு திருது வாழ்வு வாய்க்கின்ற வாய் சடன் கரைவாணிக்கமன் கண்ணன் விண்ணோர் நாயகன் நாராயணனாலே மரணன் முழுவேடுலகுதமஜன் காரணம் கிரிசை கருமமி முதல் பனந்தை கவரர் விரவரும் தொழுதே தனின் வாரணத்தவரே பொசித்தவிரான் எம் மாதவனே மாதவன் தே கொண்டு என்ன இனி இப்பாறுபட்டது I medication that the children, and energy instruction. The Academy, has <laughs> asked so tonnes <laughs> on their own days. <laughs> But Android has <laughs> already finished暗記 saying university is <laughs> wide open When the child has <laughs> still been burned. மே வல்லான் விஷ்வே வீட்டிலங்கு செஞ்சோரி தாமர பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கரஞ்சுடர் மலைய திருபுடம் வீட்டிலங்கு மதியம் சேர் சங்கு சக்கரம் வருதி மதுசூதனந்தனக்கே மதுசோதனி மத்தியில நின்று எத்தாகல்கருமின்றி துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின் தோரும் சூழல் பிறப்பும் எனக்கு அருள்கள் செய்யா விது சோழ்ந்தால் எனக்கே திருவிக்கிரமணைய எம்மா நன் சங்கனி வாய் உருவில் பொலிந்த வெள்ளை பழுங்கு நிறத்தனன் நின்று பரவி தொடர் மணமே தந்தாய் வல்லகான காமணனன் மரதக மன்னன் தாமரை கண்ணி நன் காமனை பயந்தாய் என் உண்கழல் பாடிய பணிந்து மனத்தனாய் பிறவித்துனது நீங்காய் உனக்கன் செய்கீதரணேதரன் செய்ய தாமரை கண்ணன் என் நன்றாக பகல் வாய் வெறி அலமந்து கண்கள் நேரு மல்கு எவ்வயர்த்துயர்த்து அதேமாலையன் பம்பளரா வைகள் வைகலிரி உன்னை என்னு வைத்தனை என் இருங்கையறக்கருகுலம் முரு தீர்த்த பிரான் நெம்மான் அமரர் பெம்மான் நின்று அகில் நெஞ்சே வணங்கு என்னந்து மறுடையேல விடல் கண்டாய் நம்பி பத்மனே பத்மனாபன் உயர் வரவுயரும் பெருந்திரலோன் எற்பரன் என்னை எனக்கே தன்னை சந்த கற்பகம்ாமோதரனே தாமோதரனை தனி முதல்வனை ஞானமுண்டவனை ஆமோதரமரிய ஒருவர்க்கென்னே தொழுமவர்கள் ஆமோதரனு உருவாகிய சிவர்க்கும் திசமுகர்க்கும் மோதரமரியா எம்மாற எண்ணாடி வண்ணன ஏ கண்ணமாமணிச்சோரியை அமரர் தலைமகனை கண்ணனை நொடி மாலை தென் குருகோர் சடகோபன் பன்னிய தமிழ் மாலை ஆயிரத்தொள்ளி மன்னிரண்டும் பாட்டு அண்ணல் தாழ் நவிக்குமே அண்ணமாமணிச்சோதியை அமரர் தலைமஹனை கண்ணனை நெடு மாலை தென் குரு கூட கோபன் அன்னிய தமிழ் மாலை ஆயிரத்துள்ளி பன்னிரண்டும் பன்னில் பன்னிராமட்டு அண்ணல் தாளணவிக்கு மேல் மேல் பூம்பயாகம் புணர்வது இருவரவர் முதலும் தானே வரட்டும் வேட முதலாம் புலவன் பிறவி கடல் நீந்து பார்த்த அனவரவனமேல் பூம்பயாகம் உணர்வது இருபரவர் முதலும் தானே எப்பருட்குணவன் பிறவி கடல் நீந்து பார்த்த நீந்தும் துயர் பிறவே உட்பட மற்றுவையும் நீந்தும் துயரில்லாம் வேடு முதலாம் தான் புனல் பொய்கை புணர்பே உணர்க்குமயம் அழிக்குமரணாம் புணர்த்து ஆகத் மன்னி உணர்த்த திருவாகி தன் மார்பில் தான் சேர் உணர்பன் பெறும் புணர்ப்பு எங்கும் புலனே புலனைந்து மேயம் பொறிகைந்து நீங்க நலமந்தோர் நாடு புகுவேந்து அசுரரைச் செற்றான் பலமந்து சீரில் படிமினோவாதே ஓவா துயர்விரவி ஒட்பட மற்ற காவலோ வாகியாமயாய் மீனாகிமானிடமாம் தேவாதி தேவ பெருமான் உலகந்த பூந்தாமம் சேர்த்தி அவையே சிவன் முடி மேக்தான் கண்டு ஆர்த்தளி தொழிந்த பைந்துழாயான் பெருமை பேர்த்து மறுவரால் பேச கிடந்தது நின்று கேடலாகை கேள்வு கிடந்திடும் தன்னொழு கரக்கு விடுந்தழ பாரண்டும் செய்கின்ற மாலார் காண்பாறு காண்பாரம் மீசன் கண்ணனையன் காணுமாறு உன் பேசிலல்ல உலகுமார சுற்றாற்ற வீடோ உயிராற்ற பொருட்கள் சோரான் பரந்துள்ள நாம் எங்குமே எங்கு முழன் கண்ணன மகனை காய்ந்து இங்கில்லயால் என்று இரணியன் தோன் புடைப்பொழுதே அவன் வீத்தியா என் சிங்க பிரான் பெருமை ஆராயும் சீர்மை தேன் எங்கு முழன் கண்ணனன்ற மகனை காய்ந்து இங்கில்லயால் என்று இரணியன் தூண் புடைப்பங்கப்படுதே அவன் வீ என் பிரான் பெருமை ஆராயன் சீர்மை தேர்மைகள் வீடு சுபர்கன ரகீரா ஈர்மைகொள் தேவர் நடுவாக மற்ற பொருட்கள் வித்தாய் பரந்துதலினா கால்மகில் போல் வண்ணன் என் நான் கண்டே வெண்டலங்கள் செய்ய கருமேனி அம்மானை வண்டலம்பும் சோலை வழுதி வள நாடன் மண்டலையில் சொன்ன தமிழ் ஆயிரத்தி பத்தொன்பள்ளார் விண்டலையில் வேற்றிருந்தாள்வர் எம்மாவீழே மண்டலங்கள் செய்ய கருமேனி அம்மானை மண்டலம்பும் சோலை பழுதி வள நாடு விண்டலையில் சொன்ன தமிழ் ஆயிரத்தி பத்தொன்பல் ஆர் விண்டலையில் வீட்டிருந்தாள்வர் எம்மாவீடு எம்மா வீட்டு திறமம் செப்பம் நின் செம்மா பாரபு தலை சேர்த்து கொள்ளை கடிந்த பிராடே அம்மாவடியே வேண்டு வதீது அம்மா திறமம் செப்பம் நின் செம்மா பாரபற்பே தலசேர்த்து கொள்ளை கைமாது அம்மாவடியே வேண்டுமதேதே இது யானுன்னை கொள்வதன் ஞான் என் மைரோ யோதி மணிவண்ணன் யானைதா ஞான கால கழிவு செய்யல்தீவின என்று அருள் செய்யும் என் கையாறு சக்கரன் கண்ணபிராணி யார் கண்டமடக்கிலும் கடலை யாதே தருள் செய்யக்க எனக்கு ஆட்சை எக்காலத்து வென்று என் மனக்கே வந்து இடைவீடின்றிவன் நீ எனக்கு யாக என கொள்ளுமே எனக்கு கண்டனை சிறப்பில் வீடு சுவர்கிறப்பேல் பல்விரவே பெருமானை மரப்பாண்டண்ணே என்னும் மகிழ்வே மகிழ்கொள் தெய்வம் உலோகம் அலோகம் மகிழ்கள் ஜோதி மலர்ந்தவம் மீந்தை சொல் செய்கொண்டு மகிழ்வுத்து உன்ன வணங்கவாராயே ஆராய் உன் திருப்பாத மலர்க்கீழ் பேராதேயான் வந்து அடையும் படி தாராதாய் நாயுள் வைப்பலு மாறாதாய் எனக்கெண்ணு காலே எக்காலத் தந்தையாய் என்னுள் மண்ணில் மற்ற காலத்திலும் ும்ார்வேதா விமலர் விழுங்கும் என்ன காரக்கணியே உன்னை யானே என்னை அரிய அகிலாதே யானேயன் தனதே என்றிருந்தே நீ என்னுடமையும் நீயே வானே ஏத்தும் எம் வாணவரேறு என்றேர்கொளிலங்கையை நீரே செய்த நெடுஞ்சுடற் போக என் விடல விடலில் சக்கரத்து அந்நேவல் விடலில் வன் குருகூர் சடகோபன் சொல் கடலில் ஆயுத தொள் இவபத்து கடலில் வேடு செய்யும் கிளர்வார்கள் விடலில் சக்கரத்து அண்ணலை மேவல் கடலில் ஆயிரத்தொள் இவபாத்தம் கடலில் வேடு செய்யும் கிளர்வார்கே கிளருளி இளமை கடுவரன் மன்னம் வளருளி மாயோன் மருவிய கோயில் இளம்பொழி சோழ் மாலிரை தளர்வில் சார்வதி சதிரே கிளருளமை கடுவரன் மன்னம் வளரொடி மாயான் மறிவிய கோயில் தளர்வில் சதிரே அதிரளமடவார் தட்சியை மதியாது அதிர் குரல் சங்கத்து அழகர் தம் கோயில் வாலிரை பதிய பயனே பயனல்ல செய்து பயனில் அஞ்சு புயல் மழை வன்னர் புரிந்துரகோயில் சோலை அயல் மலையழுவது அது அருமே அருமவன் பாசம் கழித்துடன் பெருமளையடுத்தான் பிகடுரகோய மாலிரம் சோலை திருமலையதுவே அடைவது திறமே திறமுட வளத்தால் தீவி நபருக்காரு அறமுயலாடி படையவன் கோயில்வன் சுனசோ மாலிரம் சோலை புறமல சாரா போவது கிரியே கிரிஹனி நமன் கேள்ம செய்யாரு uri hamar vannaai undavan koey ariade pinase malirem saalai neri padavaduve ninaivadinalame lalamaanani nainmein naraghalundade nilamuna midandan needurai koey valamare madise malirem saalai valamuraiyide மறுபுதல் வலமே வலம் செய்து வைகள் பலம் கடியாது வலம் செய்யுமாய மாயவன் கோயில் வளம் செய்யும் வாழ மாலிலும் சோலை வளம் செய்து நாள் மறுபதல் வழக்கே அழக்கணனினமின் வல்வின மூழ்காடு அழக்கொடியான் amar bharangaye kaletre nam se malerem jolai torak karu badae tune vad sode urandre kalav shodham sayhade pedhamun virittan virumbiya koel majar mail se malerem jolai poda velalaya பொரு பொருளன்றிவுலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன் குருகூர் வண்கோபில் வல்ல சொன்ன ஓர் ஆயிரத்து அருளுடைய வந்தான் அனைவருக்கும் முடித்தேன் பொருள் அறிவுலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன் குருகூர் சொன்ன ஒரு ஆயிர துளை பார்த்து அருளுடைய வந்தாள் அனைவருக்கும் முடித்தே